அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகியவனுடைய மாண்புடைய திருவடிகளை சார்ந்திருப்பவர்கள் அமைதி நிலத்திலே நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பதுதான் இதனுடைய பொருள் சற்று விரிவாக பார்க்கணும் மலர் என்று சொன்னால் மலர் பூ என்று தெரியும் நமக்கு மிசைனா மலரில் என்பதைத்தான் மலர்மிசை என்கிறார் மலர் மிசை என்பது தாமரை போன்ற மனத்தில் அல்லது உள்ள தாமரையில் ஹுதய கமலம் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் ஹிருதயமே கமலம் உள்ளமே கமலம் உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் அன்பால் விரிந்திருக்க வேண்டும் அது மொட்டு போன்று இருக்கக்கூடாது மொக்கு மாறி குவிஞ்சிருக்க கூடாது அன்பால விரிந்திருந்தால்தான் உள்ளத்துக்குள்ள ஆண்டவனை நாம் உணர முடியும் அழகா சொன்னார் தாய் மாணவ பெருமான் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூஜை கொள்ள வாராய் பராபரமேனர் இந்த உள்ளமே கோயில் அத இறைவனை நினைக்கிறதே நறுமணம் அவரை நீராட்டுகிற நீர் எது என்றால் அன்பு என்றார் தூய்மையான அன்பு உன்னை நினைக்கின்ற மனத்தை உனக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் அன்பாகிய மஞ்சன நீரை கொண்டு உன்னை நீராட்டுகிறேன் இறைவா உள்ளத்தின் இருக்கும் இறைவா எழுந்தருள்வாயாக என்று தாய்மானவர் மிக அழகாக சொல்லி இருப்பதை நாம் சிந்தித்து மகிழ்வோம் ஆக மலர்மிசை என்பது உள்ளத்தை குறிக்கிறது ஏதோ மலரில் அப்படின்னா வெளியில புறத்தில் இருக்கிற ஒரு மலர் இல்லை அகமாகிய உள்ள மலர் இந்த உள்ள மலரிலே இறைவன் ஏகினான் ஏகினான்ங்கிறதுக்கு அர்த்தம் ஏற்கனவே விளங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அங்கு இங்கே நீ அலைகிறாய் இன்பமே வடிவான இறைவன் இருப்பே வடிவான இறைவன் உணர்வே வடிவான இறைவன் அகத்திலே வீற்றிருக்கிறார் முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்று திருமூலர் உபதேசம் செய்தார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளர் புராணார்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் உள்ளம் பெருங்கோயில் ஜீவன் சிவலிங்கம் இந்த உள்ளந்தான் பெருங்கோயில் அப்போ வெளியில் இருக்கிற கோயில் எத் எப்படிப்பட்ட கோயில் நம்ம புரிஞ்சுக்கணும் எவ்வளவு பிரம்மாண்டமாக கம்போடியாவில் கட்டினா கூட அங்க ஒரு சொல்றாங்களே அப்படி கட்டினா கூட உள்ளந்தான் உண்மையிலேயே பெருங்கோயில் இது பார்க்க சிறிய இடமாக தோன்றலாம் நம்ம மனசுக்கு பறந்து விரிந்த மனத்தை நினைத்து பாருங்கள் ஒருமுகப்பட்டிருக்கிற மனதை நினைத்து பாருங்கள் இது புறத்திலிருந்து பெற முடியாது நம்முடைய அகத்தை புற மூலம் பண்படுத்த வேண்டும் நமக்கு நேரடியான தொடர்பு உள்ளத்தோடு இருக்கிறது உயிர்களாகிய நமக்கு தொடர்பு எங்கே இருக்கிறது உள்ளத்தோடு தான் இருக்கிறது ஆகவே உள்ளம் பெருங்கோயில் ஜீவன் சிவலிங்கம் அது யாருக்குன்னா தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் இது திருமந்திரத்தில் திருமூலருடைய உபதேசம் நம்முடைய சாஸ்திரங்களில் இறைவன் உள்ளத்தில் எழுந்தருளி இருக்கிறார் என்பதை சொல்லியிருக்கிற பகுதிகளை சிந்திக்க தொடங்கினோமானால் நமக்கு காலம் போதாது எல்லா வழிபாட்டிலும் இறைவனை உள்ளத்திலிருந்துதான் வெளியிலே ஆவாகனம் செய்கிறார்கள் எல்லா ஆகம சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் பார்த்தால் இறைவனை எழுந்தருளச் செய்யும் பொழுது புறத்திலே கோவில்களிலே அல்லது கும்பங்களிலே இறைவனை எழுந்தருளச் செய்யும் பொழுது நம்முடைய உடலையும் அந்த உடலிலே வாழ்கின்ற உள்ளத்தையும் வழிபட்டு அதுதான் உண்மையிலே இறைவனுடைய இருப்பிடம் அங்குதான் இறைவன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் அங்கு வெளிப்படுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் புறத்திலே இவ்வளவு கோவில்கள் வழிபாடுகள் திருவிழாக்கள் இவைகளையெல்லாம் நாம் வைத்திருக்கிறோம் அகத்திலே ஆண்டவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் புறத்திலே பெரிய பெரிய கோயில்களையெல்லாம் அமைத்து நாம் வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையின் இறுதி காலத்திலே நாம் ஒரு ஐம்பது வயது அல்லது அறுபது வயதிற்கு பிறகு புறத்திலே வழிபாடு செய்வதை விட அகத்திலே வழிபடக் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா என்று லலிதா சகசிரநாமம் உபதேசம் செய்கிறது உள்ளத்தின் மிகவும் நன்கு வழிபடப்படுகின்றவள் அம்பிகை அது அம்பிகையாக இருக்கட்டும் இறைவனுக்கு ஆண் பெண் அலி என்ற என்ன பிசிக்கல் டிஃபரன்ஸ் உடல் வேற்றுமை பால் வேற்றுமைகள் எல்லாம் கிடையாது இருந்தாலும் நாம் நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக புறத்திலே அவ்வாறெல்லாம் பார்க்கிறோம் மூவரிடத்திலும் உள்ளம் இருக்கிறதே ஆவே எல்லோருடைய உள்ளத்திலும் நம்ம புரிஞ்சுக்கணும் யார் அதை அணுகுகிறார்களோ அவர்களுக்கு அது விளங்கும் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்கன்னர் மாணிக்கவாஜ்கர் இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா இறை வழிபாடு செய்யக்கூடிய எல்லோரும் இறை தத்துவத்தை நன்றாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் இல்லையென்றால் நாம் பிறருக்கு வழிபடுவதற்கு கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் ஆக இன்றைக்கு பெரும்பாலும் நாம் பார்க்கிறோம் இந்த கல்வி இல்லாததால் பலருக்கு இந்த உண்மை விளங்குவதில்லை எண்ணற்ற கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்கள் முறையாக இந்த கடவுளை பற்றிய இலக்கணங்களே கட்டாயம் கற்கத்தான் வேண்டும் இது கற்பவை கற்பதிலே மிகவும் சிறந்ததாக விளங்குகிற ஒரு அம்சம் இதை நாம் உணர்ந்து கொள்வோமாக தொடர்ந்து நாம் நாளைக்கும் இதே குரட்பாவினுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு நம் உள்ளத்திலே எழுந்த அருள் இருக்கின்ற இறைவன் நமக்கு அருள் புரியட்டும் அடி சேர்ந்தார் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்